வணக்கம் நெயர்களே நற்றினியின் சரித்தரும் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஏதொட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று மே மாதம் இருபத்தி தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி ஆண்டு நெதர்லாந்து ஸ்பெயினிடமிருந்து விடுதலையை அறிவித்தது ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு காப்புரிமம் கைரில் டேமியன் என்பவருக்கு வழங்கப்பட்டது ஆயிரத்தி ஆண்டு வாஷிங்டன் டிசியில் அமெரிக்க உள்நாட்டு முடிவுற்றமை கொண்டாடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜெர்மன் கூட்டாட்சி குடியரசு அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு திபெத்தின் விடுதலைக்கான பதினேழு அம்ச உடன்பாட்டில் திபெத்தியர்கள் கட்டாயமாக கையெழுத்து போட வைக்கப்பட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இத்தாலியில் மாபியா கும்பலுக்கு எதிராக கடுமையாக செயல்பட்ட நீதிபதி கியோவனி பால்கான் அவர்கள் தனது குடும்பத்தாருடன் படுகொலை செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி எட்டாம் ஆண்டு புனித வெள்ளி ஆதரவாக வட அயர்லாந்து மக்களின் எழுபத்தி ஓரு வாக்களித்தனர் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி ஆண்டு ஐக்கிய அமெரிக்காவின் முதலாவது செயற்கைக்கோளான எக்ஸ்பிளோரர் ஒன்று தனது பூமியுடனான தொடர்பை இழந்தது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி ஆண்டு காயத்ரி தேவி ஜெய்பூர் மகாராணி ஆயிரத்தி ஆண்டு பாலா தம்பு இலங்கை இடதுசாரி தொழிற்சங்கவாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு அனடோலி கார்போவ் ரஷ்ய சதுரங்க வீரர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஹென்ரிக் இப்சன் நவீன நாடக இலக்கியத்தின் தந்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஏழாம் ஆண்டு அல்பர்ட் ஹேட்ஸ்லி நோபல் பரிசு பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு உடுமலை நாராயண கவி தமிழ் திரைப்பட பாடலாசிரியர் இந்நாளின் சிறப்புகள் உலக ஆமைகள் தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே